بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن صيئات أعمالنا من يهده الله فلا مضل لا ومن يضضله فلا هادي لا أشهد عن لا إله إلا الله وحده لا شريك لا ومن يهده الله واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم وَبَارِكَ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا بَارَكَ اللَّهُ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى بَعْدَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا يَسْخَرْ قَوْمٌ مِنْ قَوْمٍ عَسَى أَن يَكُونُوا خَيْرًا مِنْهُمْ وَلَا نِسَاءٌ مِنْ نِسَائِهِنَّ عَسَى أَن يَكُنَّ خَيْرًا مِنْهُنَّ وَلَا تَلْمِزُوا أَنفُسَكُمْ وَلَا تَنَابَزُوا بِالْأَلْقَابِ وَقَالَ تَعَالَى أَيْضًا من الظن الظن ان بعض اثم ولا ولا بعضا கண்ணியமான செங்கையான சகோதர்களே பெரியார்களே சமதானுடைய மாதத்துக்கு பல வகையான பேர்கள் இருக்குது பல வகையான பெயர் அல்லாஹுஹானஹு தாலாவுக்கு தொன்னூத்தி ஒன்பது திருநாமம் இருக்கிறது போல ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹசூலுக்கும் மிச்சம் பேர் இருக்குது இதே போல ரமதானுடைய மாதத்துக்கும் மிச்சம் பேர்கள் இருக்குது ரமதானுடைய மாதத்துக்குள்ள ஒரு பேர் தான் ஷஹருல் குரான் இது குரானுடைய மாதம் ஷஹரு தௌபா தௌபாவுடைய மாதம் ஷஹருல் முவாசாத் பிறர் நலம் பேணக்கூடிய மாதம் ஷஹரு கொடை கொடுக்கக்கூடிய மாதம் இப்படியாக ரமதாளுடைய மாதத்துக்கு ஏராளமான பேர்கள் இருக்குது ஏராளமான பேர் இக்குது அதுல ஒரு பேரு தான் ஷஹ்ருத் தௌபா வல் இஸ்தஹார் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம் தௌபா செய்யக்கூடிய மாதம் நான் பலமுறை ஞாபகப்படுத்திருக்கிறேன் அலி வசலம் சொன்னாங்க ரமதானுடைய மாதத்தை யாரை அடைந்தோம் தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி யாரை அல்லாஹுடத்தில் மண்டாடி தௌபா செய்து தந்த பாவத்தை நினைச்சு அழுது அல்லாவுடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமாகி விட்டான் நாசமாக விட்டூனிட்டி எல்லாம் எல்லா மக்களும் வயசு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அந்த பிள்ளை எந்த கஷ்டமும் இல்லாம நோம்பு நோக்குது எந்த கஷ்டமும் இல்லாம சுவகானம் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அமத்து செய்வான் சின்ன குழந்தைகள் எங்களுக்கு எல்லாம் படிப்பு வைப்பான எல்லாரும் அல்லாஹ் கட்டி வச்சிட்ட சுவர்க்கத்தை திறந்துட்டான் நரகத்தை மூடிட்டான் எல்லாம் செஞ்சு சொல்றான் நீ தௌபாசை உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் நீ நல்லவனாக தௌபா செஞ்சு என் எல்லாம் செஞ்சுட்டு சொல்றான் இல்லிருந்தால் போல முசீபத்து பிடிச்சவன் யாருமே இல்லை போல முசீபத்து பிடிச்சவன் யாருமே அடைந்து உனக்கு பாவம் மன்னிப்பு நசீபாக இல்லையா நீ நாசமாகிட்ட அன்பான சகோதரர்களே பெரியார்களே இஸ்தா என்ன இருபத்தேழு வந்தா எல்லாரும் நடந்து முடிஞ்ச பாவத்தை வருந்தி சொல்றோம் தெரியாம செஞ்சேன்னு ஏராளமான பாவம் செய்யறோம் நாங்கள் எங்களை அறியாமலேயே எங்களை விளங்காமலேயே ஏராளமான பாவம் செய்யறோம் ஒன்று ரெண்டு ஏராளமான பாவம் எங்களுக்கு விளங்குதில்ல எங்களுக்கு விளங்குதில்ல எத்தனையோ பாவம் இருக்குது அல்லா சொல்றான் எனக்காக ஒன்றுதான் மனிதன் இனத்தில் பாவம் அனுப்பி தீரணும் الله கடைசி காலம் அறுபத்தி மூணு இருக்கிறாங்க இப்ப குரான் திறங்குதே நபியே நாயகமே அலி சொல்லே நடந்துட்டேவுடைய வெற்றி உங்க கையில வந்துட்டது மக்காவை நீங்க கைப்பட்டுட்டீங்க மக்கள் இஸ்லாத்துக்குள்ள கூட்டம் கூட்டமாக வாராங்க இதுக்கு பிறகு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க எங்கள்கிட்ட வாரத்துக்கு ஆயத்தமாகுங்க அல்லா சொல்றிய பார்த்து நீங்க அதிகமாக யாரு கோடே நவிக்குமே அலி வசலம்களே உங்களோட முந்தின பின்ன பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் பாவம்ன்னிக்க குரான் சொல்ல ஒரு கட்டத்தில் மறு கட்டத்தில் சொல்லுதே உங்க முந்தின பின்ன பாவங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லு ஏன் இஸ்தார் செய்வோம் பாவம் எதிரி செய் வாழ்க்கையில் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி போதாது நன்றி போதாது கண் பாக்குது வாப்பா கண் பாக்குது காவி கேக்குது மூக்க என்ன செய்து சுவாசிக்குது வாய் பேசுது இதுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது இதுக்கு எப்படி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது கொஞ்சம் யோசிக்க சொல்றாங்க பேச நோயாளி பேச பேச்சு வருது இல்லை இதெல்லாம் அல்லாஹுடைய நாமஹுடைய அருள் எந்த வீட்டுல ஒரு புள்ளக்கு என்ன செய்தே இந்த புள்ளை எல்லா அஞ்சு புள்ளைக்குதே நாலு புள்ளட காது நல்லா கேட்குதே கண் நல்லாக பார்க்குது நல்லா பேசுதே ஒரு புள்ளைக்கு மட்டும் காது கேட்குது இல்லைன்னு எப்படி மாப்பம்பட ஹாலாத் எப்படி வாப்பம்பட ஹாலாத் காய்ச்சல் வந்தே பொருட்கேலா சொறிச்சல் வந்தே பொருட்கேலா ஒரு உமா பார்த்து கொண்டிருக்கிறா புள்ளைய நாலு புள்ளையும் உடுத்து நல்லா போறாங்க பேசுறாங்க பறையறாங்க கரைச்சுறாங்க இந்த புள்ள மட்டும் கையால பேசுது காது கேட்குது உடத்தை பிடிக்கும் இந்த மாப்பிடை பிடிக்கும் வாழ்க்கையில் நல்லா அல்லாடுகள் நண்டு செலுத்தல்ல அது கல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறோம் போறோம் போறோம் வெளிய வரக்கு என்ன துாதம் என்ன எதுக்கு மன்னிப்பு என்ன கவர் புத்தம் செஞ்சோம் எதுக்கு தெரியுமா மன்னிப்பு கேட்கிறோம் இல்லாம என் வேலையை முடிச்சுக்கொண்டு வெளியே வாரேன் இதுல என்ன சரி ட்ரபிள் ஆகிருந்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எ கஷ்டப்பட்டீர்கள் ஆகிட்டு வச்சோமோ மாசத்தை சிலோங்காசி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ன சொல்ற எவ்வளவு வேணும் செலாக்கருடைய கிட்னியை பொறுத்து கிட்னி ஆகவேண்டா ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு நாலு முறை செய்யணும் முப்பது ரூபாய் வேணும் மாசத்தைக்கு ஒரு நோயாளிய ஒரு நோயாளிய டிரைவ் பண்ணுங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஒரு ஆடிக்காரா பேச்சு பாருங்க என்ன அவருக்கு வருத்தம் என்ன வருத்தம் என்ன வருத்தம் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பேச்சு பாருங்க எப்படி இருக்கிறாங்க எல்லா பாதுகாப்பானா அப்படியால் நோய்கள் எல்லாம் தராம இருப்பானா யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க சுவாச கொடுப்பானா பேச்சு பாருங்க ஹாஸ்பிட்டல் எனக்கு தகு நியமத்து வாழ்க்கையில் கம்ப்ளைன் பண்ணி பண்ணி பண்ணி வாழ்க்கையை கடத்துறோம் அல்ல என்ன தங்க இருக்கிறத பார்க்கணுமா போங்க யூரின் பாஸ் ஆகுது இல்லை வயிற்றுல ஓட்ட போட்டு போட்டு யூரின் பாஸ் எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்குது சில ஹட்டங்கள்ல சில நோய் இருக்குது வாயால் தான் சாப்பிடுறோம் அதே வாயால் கக்கப்பெயர் வேணும் போக வேணும் அல்லாத நியமத்துகள் பாவிக்கிறேன் நன்றி செலுத்தலை நான் நன்றி செலுத்தலை ஒவ்வொரு நியாமத்துக்கு நன்றி சொலுத்து ஏசி ஆன் பண்றீங்களா அலம்ல இதே தந்தானே இதே மல்லா தந்தானே நாங்க குப்பிலாம்பில் வளர்ந்தாக்கள் பாப்பா லந்தர் வச்சு வேற பெட்ரோல் மேக்ஸ் மிளகுத்திரி பந்தம் சூழ் இதுல வளர்ந்தாக்கல் இன்னைக்கு எப்படி போட்டா வேலை செய்துமா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க பழைய வாழ்க்கையுன்னா நாங்க எல்லாரும் ஆறு மணிக்கு அடுத்த நாள் காலமா போகணும் வருவா என் வீட்டுக்கு வெளியே அல்லாட நியமசல்லாம் தந்துட்டான் ஆனா வாழ்க்கையில நன்றி குறைஞ்சிட்டது வாழ்க்கையில் நன்றி குறைஞ்சிட்டது எல்லாவுக்கு நன்றி சொல்த்துக்கோம் ஒவ்வொரு நேமத்தை நினைச்சு நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லிப்போம் நாங்க எப்பயும் சொல்றதான் நாங்க அனுபவிக்கக்கூடிய துனியாவில் எங்களுடைய அப்பவன்ல எங்கட உம்மா வாப்பா பத்து வீதம் அனுபவிச்சுப்பாங்களோ தெரியாது நாங்க அனுபவிக்கக்கூடிய துணியாவுல எங்களுடைய பேரண்ட்ஸ் எங்களுடைய உம்ம வாப்பா பத்து வீதம் அனுபவிச்சிருப்பாங்களோ தெரியாது நாங்க சாப்பிடுற சாப்பாடு நாங்க ஓடுற வாகனம் நாங்க இருக்கிற வீடு எங்க கம்ஃபர்டபுளான நாங்க அனுபவிச்ச துனியாவில் பத்து வீதம் அனுபவிச்சு அல்லாஹ் சொல்றான் நீ பாவம் செஞ்சிட்டு மட்டுமல்லிஷை நீளும் பண்ண வெரி சாரி கம்ப்ளைன் இல்ல வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சரி ஒரு குறையத்தான் சொல்றது சொல்ற வாழ்க்கை எப்ப கொர சொல்லிங்களோ அப்ப உள்ள பறிச்சுவான் இருக்கிறதுக்கு சுக்குர செய்யுங்க இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வசலாம் அபுல் அன்பியா நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் வாப்பவர்தான் ஏண்டா அவர்களுடைய மரம் அந்த ட்ரீயிலே நபிமார்களுடைய ட்ரீயிலாக பெரிய இடத்த இருக்கிறதா இப்ராஹிம் அலேஸ்வலாம் இப்ராம்லி சொ இம்லி சொ அன்பான தாய்மார்களே சகோதரே உங்களுக்கு சகோதரிகளை நல்லா கேளுங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் பண்ண வாழும் அலகது நோயாளி பார்க்க போனோம் ஒரு நோயாளி கிட்டத்தி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டோம் குடும்பத்துக்கு வாழ்க்கையை கண் தெரியவில்லை ஒரே ஒரு வார்த்தை அலமது அவர் போமால பேச்சு வருகிறது அவருக்கு விளங்குது நாங்க பேசுறது வாயால பேச்சு வருகிறது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அலில்ல அலஹா அல்லா இத எதிர்பார்க்கிறான் அல்லா இத எதிர்பார்க்கிறான் அடியாண்ட வாயால வரோனம் யாரு நீ எப்படி வச்சிருக்கிறாயோ அதைக் கொண்டு பொருந்திக்கொள் அலமதுல்லா அலமது அன்பான தாய்மார்களே சகோதரர்களே ஹஜரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவங்க மக்கால வாழ இல்ல பிள்ளைகளை மக்களை வாழ வச்சாங்க பாப்பா வைத்தார் ஒரு நாள் வந்தாங்க மகனை பார்க்கறதுக்கு மகன் கல்யாணம் முடிச்சு பெரிய ஆள்க்கியாருக்கு வந்தாங்க வந்தேன் மகாண்ட வீட்டுக்கு போனாங்க மர்மகள் மர்மகள் ஷெரீப் எங்க வருது புகாரில வர ரிவாய்த்து மர்மகள் ஈக்கரா பொம்புல வீட்டுக்குள்ள போனாங்க வயசாளி மனிதர் இப்ராஹிம் அலிஹி சலாத்து பேய்த்து கேட்டாங்க எப்படி போகுதுமோட வாழ்க்கை எப்படி இருக்கிறீங்க அந்த பெண் அந்த பெண் எடுத்தோடனே எட பெண்கள் வாழ்க்கையில் உள்ள பண ஆரம்பிச்சாங்க என்ன பண அது இல்ல இது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல அங்க கம்பர்டபிள் இல்ல இங்க மாத்தோனும் அவங்க வீட்டை பாருங்க பாருங்க அவங்களோட வாகனத்தை பாருங்க எங்களோட வாகனத்தை பாருங்க எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தில திருப்தி அடைய வச்சவே எப்ப பார்த்தாலும் என்ன சரி ஒரு கம்ப்ளைண்ட் நிக்கல் செய்யற மாதிரி சுஹான் அல்லா யாரு இப்ராஹிம் அலித்து கேட்டாங்க என்ன செய்தி அவ சொன்னா சாப்பாடு இல்ல தண்ணி போதா அது பழம் இல்ல சொல்லிக்கொண்டே போனான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து சொன்னாங்க நல்ல விஷயம் உட மாப்பிள்ள வந்தா சொல்லுவோம் பறக்கத்தான வாழ்க்கை கிடைச்சுமாம் ஊட்டு கதவை மாத்த சொல்லு எதை மாத்திரமா பேச்ச ஹதீசுடைய கித்தாபிரட்டி பாக்குறோம் ஹதீஸ் இப்படிதான் ஹதீஸ் இருக்குது மாறுமோ எத ஹதீஸ் கிதாப சொன்னாங்க சொல்லுங்க உடனே பேச்சு அளவாங்க எடுத்தது உடச்சரிசான கதவை மாத்திரவான யாரும் இப்ராஹிம் இஸ்லாம் சொல்லிட்டு பயிற்சாங்க மகான் வாரட்டை போயிட்டு அவர் வேட்ட ஹண்டிக்கு போயிட்டு வாராரு கேட்டாங்க வந்தோடனே யாரும் வீட்டுக்கு வந்தாங்களா அது தப்ப மனைவி சொல்லல்ல எப்படி கேட்டாங்க பாப்பா நல்லோர்கள் வந்துட்டு போனால் அதனுடைய வெளிச்சம் நல்லோருக்கு தெரியும் لا يعقل உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமையான வாழ்க்கை உருவாக்குவானாக வெள்ளவத்தி அல்ல அல்லது கஸ்டம் அல்ல அல்லது கூட்டாளிமா ஏராளமான கூட்டாளிமா இருக்கிறாங்க நீங்க கூட்டலை கொண்டாரா இதே மாதிரி தான் சொன்னாங்க இப்ராஹிம் அலேஸ்லாம் இஸ்மாலிஸ்லாம் யாரும் வயசாடி மனிதர் வந்தாரு கதவை மாத்தி வேலை இல்ல ஒன்ன மாத்த சொல்லிக்காரு தான் தான் தலா சொல்ல வாப்பாக்கு அந்த அளவுக்கு ஒளிப்பட்டாங்க இது கதையல்ல புகார் வாசிச்சுதான் சொன்னாங்க தலாக் இருக்க தலாக் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாத பெண்களோட வாழ்றத இப்ராஹிம் அலிஸ்லாம் விரும்பவே இல்லை இன்னும் கல்யாணம் பிடிச்சாங்க எமன் நாட்டில் மிஸ்ருடைய பெண் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க வாழ்க்கை பயிற்சி கொண்டிருக்குது இப்ராஹிம் அலேஸ்லாம் வந்தாங்க ஒரு நாள் அல்லா அனுப்பி வச்சான் கேட்டாங்க வந்து எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம் சொன்னாங்க வாழ்க்கையில் மாப்பிள்ள வந்தா சொல்லி ஊட்டு வாசல் படிய மாத்தவான கதவை மாத்தவான கதவு மிச்சம் நல்லபடி சொல்லி வச்சு சொல்லி அதே மாதிரி வந்து கேட்டாங்க யாரும் வந்தாங்களோ என்ன சொன்னாங்க இப்படி சொன்னாங்க என்ன மாப்ப சொல்லியிருக்கிறாங்க மாத்தவானம் உன்ன வச்சு சொல்லி அந்த பெண்ணுடைய முப்பத்தி மூணாவது பரம்பரையில் பரம்பரையில் வந்தவங்க தான் அதே பெண்ணுடைய முப்பத்தி மூணாவது உம்மம்மா முப்பத்தி மூணாவது மாப்பம்மா நல்ல யாமிச்சும் தாய்மார்களே சகோதரிகளே நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கணும் வாழ்க்கையில தொழில் எப்படி அசுல்ல நோயாளிய பார்த்து கேட்டால் அல்சு இல்ல கேட்டாலும் இவருடைய டாக்கட் ஒரு நாளே பத்தாயிரம் டாலருக்கு யாவாறு நடந்தா பெரிய செய்தது அன்றைக்கு யாவாரம் பதினாயிரம் டாலரு நடந்திருக்குது அப்போ பரவாயில்லை என்ன சொல்வாரு பரவாயில்லை ஒரு நாளும் சொல்ல மாட்டார் அஹமதுல்ல மிச்சம் நல்ல மட்டும் சொல்லு பரவாயில்லை பரவாயில்லைன்னு சொன்னாலே நத்தேன் விளையா மிச்சம் நல்ல மட்டும் சொல்லு விளையாண்ட விஷயம் அப்படி சொல்லுவாங்க அல்லா தந்தத்துக்கு சுக்கூர் சேர்த்தோம் ஏராளமான வாழ்க்கையில் கம்ப்ளைண்ட் பண்ற பழக்கத்தை அப்படியே விட்டுடும்தான் பெண்களும் தான் மனைவிய பற்றி மாப்பிள்ளைன் மாப்பிள்ளை பற்றி மனைவி கம்ப்ளைண்ட் அவர் இப்படி இல்ல அவர் இப்படி இல்ல இவர் இப்படி இல்ல ரெண்டு பேரும் வாழ்க்கை யாரிடத்தில் இருக்குமோ அவங்க ஒரு நாளும் வாழ்க்கையை பண்ண மாட்டாங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ண மாட்டாங்க استغفارك استغفار استغفار له ரெண்டு استغفாரி كده, كده, بي ده. استغفار استغفار كده. كده الله கடவுش இத ஆ முக்கியமான தலையங்க ಇದೆ استغفار له ரெண்டு استغفாரி كده ஒன்று ரெ كده தண்ட பாவத்துக்கு استغفார்serverId தான் سنج பாவத்தை நினைச்சி الله கடவுள் استغفார்serverId யா الله நம்ம நினைச்சி போய் الله الله சர்வ ரன் ወபில் اصحابهم யஸ்தகஃபிரூன் சகா வாக்கள் யாரு தெரியுமா சஹருடைய நேரம் பிந்தின இரவு எலும்பி எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க வாழ்க்கையை நல்லா யாமச்சுக்கோங்க நடக்கணுமா என்ன சரி செய்யணுமா சுபகுக்கு முந்தி எலும்புங்கோ ரவருக்கு எலும்புங்க அப்ப துவாக்கெடும் அந்த துவா நிச்சயமாக கபூலாகும் ஒரு அமல் அமல் செமல் செய்தித்தாரு கேட்டு அமல் செலுத்தித்தார என்ன சரி ஆகணுமா நல்ல ஒரு கரையால நல்ல மருமகள் வேணும் நல்ல மருமகன் வேணும் நல்லவன் செய்யணுமா ஒருவேளை செய்யோ சுபகுக்கு முந்தி எழுபுங்க முந்தி எழுபுங்க சுபகு முந்திண்டா ஒரு அவருக்கு முந்தி ஒன்னாரவருக்கு எழுபுங்க நல்ல அழகாக தொழுங்க தொழுத்து கேட்க வேண்டிய துவா எந்த பாச தெரியுமோ அந்த பாசில கேளுங்க உங்களோட விஷயத்தை சொல்லி அல்லாவன் அல்ல புகழ்ந்துட்டு நீ அன்பு காட்டக்கூடிய கருணை மிச்சம் விசாலமானது நீ அவருக்கு யாருமே முறப்பாடு செய்யணும் அல்லாடத்துல கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி போட்டு என்னோட தேவையை நாங்கள் அல்லாட்ட செல்லுவோம் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை அல்லா அந்த பிரச்சனை தெரியும் வழிய காட்டி என்று சொல்லி அல்லாட்ட துவா கெழுங்கோ துவா கேட்டுட்டு மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சு நான் செஞ்ச பாவத்தாலதான் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிற உணர்ந்து அல்லாஹ் என்ன பேச்ச கேட்கிறான் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது குரான் ஷரீஃப கையில் எடுத்து குரான விரிச்சி வச்சு குரான பார்த்துங்க நீங்க குரான பார்த்து ஓதிக்கொண்டிருக்கக்குள்ள சுபகு பாங்கு சொல்லணும் எப்படி நீங்க குரான பார்த்து ஓதிக்கொண்டிருக்கான் நேரத்தில் ஓதப்படக்கூடிய குரானுக்கே மலக்குமார்கள் குறிப்பாக சொல்றாங்க கும்பத்தில் யூதிகள் நசுராணிகள் விரோதிகள் ராவைக்குத்தான் ராவைக்கு எல்லா வேலை ராவைக்கு செய்யலும் சாப்பிடும் ராவை புகையிலும் ராவைக்கு நிச்சயம் லேட்டாகி படுத்த யாருக்கும் அப்ப தாதித்துவா கேட்கலாம் சுபக தொழ்தாலே பெருஞ்செய்தி சுகத்தானே பெ வாழ்க்கையில் உருவாக்கி சொன்ன அமல் செய்வோம் இதை செய்வோம் நம்பிக்கையோட கேளு உதவி செய்வன் நம்பிக்கையோட அல்லா உதவி எந்த பிரச்சனைக்கு ஒன்றுக்கு தண்ட பாவத்தை நினைச்சு அல்லா அல்லாக்காக விருப்பமானது அல்லா சொல்றான் யாரை செய்வாங்களோ அவங்களை தண்டிக்க மாட்டேன் நான் சோதிக்க மாட்டேன் நாயகமே அவங்க அழிக்க மாட்டேன் தண்டிக்க மாட்டேன் இது எங்கட பாவம் இரண்டாவது ஒன்றுக்கு கடைப்பிடிங்கோ ஏண்ட பாவத்துக்கு செய்வது போல மற்ற முஸ்லீம்களுடைய பாவத்துக்கு நாங்கள் செய்வோம் எங்கட பாவத்துக்கு போல யாருடைய பாவத்துக்கு மத்தவங்க பாவத்துக்கு என்ன தொழில் வைக்கமா அல்ல அல்லா தேவைக்கு தொழுவத்துக்கு நாங்க போல எங்கட பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறது போல பிற முஸ்லீம்களுடைய பாவத்துக்கு நாங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம் இத வாழ்க்கை கடைபிச்சோம் பாவத்தை செய்ய கண்டிங்க என்ன செய்யணும் ஒருத்தர் ஒரு பாவம் செய்யறாரு ஒரு தவறை செய்ண்டிருக்கார் நாங்க கண்டோ மொத்த கையில ஒரு போத்தல் அடிச்சு குளிச்சு நாங்க கண்டோ மொத்தர் ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண்ணோட போய்கொண்டிருக்கிறாங்க ஒரு பாவத்துக்கு போறாங்க நான் என்ன செய்யணும் கொஞ்சம் நிதானமாக யோசி நான் ஒரு முஸ்லீம் எனக்கு ஒரு இஸ்லாம் இருக்குது எனக்கு இஸ்லாம் வழிகாட்டி இந்த கட்டத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளோடும் இந்த கட்டத்தில் என்ன ஆகி கொள்ளோனும் இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில் இதை வாங்க வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு வேலை செய்தான் ஒன்றே என்னமோ நாங்க சந்திர மண்டலத்துக்கு போன மாதிரி ஒரு பாவத்தை கண்டுபிடிச்சிருவோம் பெரிய ஒரு படம் நடிச்சிடும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒரு முஸ்லிமான மனிதர் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை நாலு பேருக்கு மத்தியில நாங்க அதை பேசி நாங்க அதை கலச்சி நாங்க சும்மா அதை கொண்டு அதை கொண்டு இன்பம் கொண்டாடுவோம் என்றிருந்தால் படைச்ச ரப்பின் மீது ஆணையாக எந்த பாவத்தை பத்தி நாங்க பேசினோமோ அந்த பாவத்துக்கு என்ன ஆக்காம அல்லா மௌத்தாக்கவே மாட்டான் அந்த பாவத்துக்குரியவனாக அல்லா என்ன ஆக்குவான் அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரர்களே இதை வாழ்க்கையில் ஞாபகம் வைங்க பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணினா என்ன கிரிட்டிசைஸ் பண்ண வைப்பான் நான் பழிச்சா என்ன பழிக்க வைப்பான் அவன் பழிக்கப்படுவான் பாவத்தை கண்டீங்க ஒரு நாளும் ஒன்று நினைச்சுக்கோங்க அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை உங்கள்கிட்ட கேட்க போறதும் ஒரு நாளும் கண்டா கண்ணை அல்லா ஹதீஸ் கேட்கிறான் ஆதமுடைய மகனே உனட கண்ணுக்கு மேல ரெண்டு திரைய போட்டிருக்கிறேன் அந்த பாவத்தை கண்ட சந்தர்ப்பத்தில் கண்ணை பத்திக்கொள்ள தெரியுதா உனக்கு கண்ணை பத்திக்கோங்க கண்ணை பத்திக்கோங்க கதவை போடிடுங்க தன்ட பாவத்தை தேடி போவான் இது ஒரு முறைக்குது ரெண்டாவது முறைக்குதே பாவத்தன்னிட்டர் பாவத்தை செய்ய திடானுக்கு முன்னால எதையோத்துக்கொண்டிருக்கிறார் பார்க்க கூடாது நீங்க திடீர் ரெண்டு கண்டீங்க ரோட்ல பாக்கிறீங்க சிக்னல் நிக்கிறீங்க அப்பக்கத்து வாகனத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவரு ஏதோ ஒரு அமைப்புல போய் கொண்டிருக்கிறாரு நீங்க என்ன சரி செய்யணும் அல்ல அந்த பாக்கி தனக்கு நசைவாக்குவனாக உங்களுக்கு நசைவாக்குவனாக இதை கண்டோம் கண்டதுமே நீயத்தை வச்சுக்கோங்க இதை யார்ட்டையும் பேசக்கூடாது மறைச்சிட்டேன் என்ன மறைச்சிட மறைச்சிடக்கிட்ட குறைக்குது நான் இவனை மறைச்சிட் என்ன நீ மறைச்சிட ராவல் எலும்புங்கோ உங்களோட மனைவிக்கும் தெரியா ரெண்டு அக்காத்து தொழுங்கோ சதாத்து தௌபா உங்களுக்கு யாருக்காக வேண்டி அந்த நபருக்காக வேண்டி ரெண்டரை காத்து தொழுதுட்டு அல்லாட்ட சொல்லுமோ யா அல்ல ஓண்ட அடியார் யா அல்ல உனக்கு விருப்பமான மனிதர் யா ல்லா நல்ல மனிதர் யா ல்லா நல்ல குணமேக்குது அல்லாஹ் நல்ல பண்பேக்குது அல்லாஹ் அவர் இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்ட கண்ணின் யா ல்லா அவருக்கு தௌபாவை நசீபாக்குறியா அல்லா அவருக்கு பாவனை நசீபாக்கிறியா அவரை மன்னிச்சு கோயா அவரை மன்னிச்சு கோயா இந்த அல்லாட்டை நாங்க துவா கேட்போம்ன்றதா மணக்குமாற சொல்றாங்க உரம்பரை அல்லா பாதுகாத்திட்ட அந்த பாவத்தை விட்டு பாதுகாத்துட்டான் அல்லா குரான் நீங்க மக்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல எலும்பி அவங்களுக்கு போல மற்றவன் பாவத்தை பாருங்க போல மத்த முஸ்லீம்களுடைய தவற பாருங்க நான் செஞ்சுட்டேன் விரும்புவோமா நாங்க நான் மறைப்பேன் நினைச்சி அல்லா கழுகிறது போல மற்ற பாவத்தை நினைச்சி அல்லாவுடத்தில் நான் அழுவேன் இதுதான் இஸ்லாம் சொல்லித்தார் இஸ்லாம் சொல்லித்தார் இஸ்லாத்தின பியூட்டி அழகு அழகான இஸ்லாம் இது என்ன என்ன? பாவம் அல்லாட்ட சொல்றோம் சக்தியை பிரமாணம் செய்யோம் வாக்குறுதி கொடுக்கிறோம் அந்த பாவத்தை மறுவ திருப்பி செய்ய மாட்டேன் கொண்டவர்களே கலப்படம் இல்லாத உறுதியான பாவத்தைண்டாகட்டும்ரு கஷ்டம் வரட்டும் எனக்கு ஒரு சிக்கல் வரட்டும் எனக்கு ஒரு பிரச்சனை வரட்டும் இல்ல செஞ்சாச்சு இந்த பாவத்தை மருவ நான் செய்வது இல்லை உறுதியாதி பாவத்தை நான் செய்வது இல்லை இந்த பாவத்துக்கு இதுக்கு பிறகு என்னால் நடக்க முடியாது முடிவு செய்மான மக்கள் பாவம்மெண்ட்யார்டு பாவியாக மாற்றமெண்ட் தான் சூழல் சூழல் மனிதன் நல்லவன் மனிதன் பாவம் செய்த மனிதனை பாவியாக மாற்றுவது மனிதனுடைய சூழல் நாங்க சொல்லுவாங்க நல்ல கூட்டாளிமாரிக்கோங்க ஒரு நாளுடைய தவறு செய்ய மாட்டீங்க நாலு மாசம் ஜமாத்திருந்தி வந்தார் திருந்தி வந்தார் எங்க ஊர்ல எங்களுடைய எல்லாம் பேசினாங்க பாருங்க பதினஞ்சாவது நாள் பதினாறாம் கூட்டாளி ஒவ்வொரு உமாம் ஒவ்வொரு மாப்பா ரெஸ்பான்சிபிள் தெரியுமா கூட்டாளி மாதிரி பார்க்கறது கூட்டாளி யார் யாருடைய மூவாகுது கூட்டாளி ஒவ்வொருத்தருடைய கூட்டாளிக்கு மூணு சிபத்திக்கணும் கூட்டாளி மாதிரி கூட்டாளி மாதிரி நண்பர்கள் கூட்டாளி எல்லாருக்கும் இருப்பாங்க பெண்களுக்கும் இருப்பாங்க பெண்களுக்கு கூட்டாளி மூணு விஷயம் அவரை முதலாவது அவரை ஞாபகம் வருகிறது அவரை அல்லாஹுடைய நல்ல மனித ஏ நான் தகஜத்து தொழுகிறான் அல்ல என்ற கூட்டாளி தகஜத்து தொழுகிறாரே மாஷா அல்லா நிச்சயமாக சொல்லுவேன் ஒரு நாள் என்னே அல்லா தொழக்கூடியவனாக ஆக்கிடுவான் போற பழக்கமே என்கிட்ட கூட்டாளி பார்த்து சொன்னாங்க அவரை நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன செய்த அல்லாஹுடைய ஞாபகம் வருகிறேன் அப்படிப்பட்ட கூட்டாளிமனை சீபாக்குவானா சொன்னாங்க அவர் பேசினாண்ட் கூடுதுமே கிடைக்குது அறிவு கூடுது என்லை கொஞ்சம் ப்ரௌடா யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது என்ன செய்யுங்க அப்படிப்பட்ட ஆக்கள் அவங்க கூட்டாளி ஆயிக்கோங்க சொன்னாங்க நான் சொல்லல யாரோட பேசினா பே அவ கூறி கூட்டுது கூட்டுது மூணாவது சொன்னாங்க இது வாப்போய் முருக நோய் இதே நோய் வாப்பக்குறோம் செக் பண்ண உங்களே செக் பண்ணி பார்த்து உண்மை யாரு உடச்சில் செக் பண்ணணும் உண்மை செக் பண்ணி பார்க்கணும் என்ன கூட்டாளிமாரி ஒவ்வொரு நாளே போடுறாக்கள் யாரு தலைமையாக்க என்ன சொல்லட்டு அழிக்கல அங்க இருக்கக்கூடிய அதிகமான பெண்கள் அங்க போற காரணம் பெண்கள் அவன் ஹஸ்பண்ட விட்டுட்டு வாங்க நல்ல கம்ஃபர்டபால் லைஃபிக்க உண்மை அதுக்கு ஜஸ்டிஸ் ஆக்களிக்கிறாங்க எனக்கு இந்த ஹஸ்பண்ட் ஒரு கஷன் போதும் அடிமையாக பேரண்ட்ஸ் என்ன இது இல்லை இவனுக்கு சொன்னாங்க உங்களோட மகளுக்கு ஒரு ப்ரொபோசல் பார்க்குள்ள நீங்க மாப்பிளைய பத்தி விசாரிக்கத்தான் வேணும் சொன்னாங்க யாரும் கூட்டாளிமாறு இவர் யாருடைய புலம்பெயர் பிஹேவியர் சரியில்லை எனக்கு கூட்டாளிங்களை சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா அவர் அப்படியே அடையாளம் இந்த விஷயத்தின் பாவம் செய்வது என் மென்ட் வாப்ப குடிக்கிறாரே வாப்ப நினைச்சு வாப்பா குடிச்சு நீ குடிக்காது நானும் குடிக்கல நீனும் குடி வாப்பா ஏன் ஒழிச்சு குடிக்க போறாய் ஏன் அழிச்சி குடிக்க போறாய் நீ குடிக்கத்தான் போறாய் வாப்பாட்டை மகன் தானாக வரத்தான் செய்யும் சொன்ன ஒரு நாள் செய்ய மாதிரி நல்ல கூட்டாளி நல்ல நண்பர்கள் மாஷாவ் பாவம் நடக்கிறது என்வயர்மெண்ட் தான் Environment. நல்ல மாகோல் வாழ பழகோ நல்ல மாகோல் வாழ பழகிக்கு பக்கத்தூட்டுக்காரனால நீங்க பாவம் செய்ய நீங்க வெளியே வாரது ஹிஜ்ரத் சொல்லி ஹிஜ்ரத் என் நேபர் இருக்கிறாங்க எனக்கு என் நேபரோட கொஞ்சம் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கஷ்டம் என் நேபர் வந்து அவ்வளோ ஒழுக்கம் உள்ள மறுபடியும் பலகிட்டீங்கன்னு தெரியும் நீங்க அந்த இடத்துல அழகா வெறுமனே பாவம் நடக்குது சந்தர்ப்பனிதன் பாவம் சொன்னாங்க பாவம் செய்வீங்க அல்லாட சொல்றீங்க தெரியாம செஞ்சிட்டேன் என்ன கழுத்து துண்டானாலும் பாவத்தை நான் மறுத்துரை திருப்பி செய்ய மாட்டேன் இதை உறுதிப்பட இதுக்கு தௌபா எனக்கு ஒரு பிரச்சினை இருந்துச்சு இதுக்கு இல்லை நான் முடிக்கிறேன் வருஷம் வாழ்ந்தாங்க நூத்தி இருபது வருஷம் அவங்க சொல்றாங்க சரியா அறுபது வருஷம் குஃபர்ல வாழ்ந்தேன் அறுபது முதல் பாட் குபர்ல பாட்லாத்துள்ள காபத்துள்ளா உள்ளுக்கு போனா ஒரு வேலைக்கு அறுபது விக்கிரகங்கள் அவன் உள்ளுக்கு பேய்த்திருக்கக்குள்ளேயே அவர் அங்க பிரசவம் ஏற்பட்டு புள்ளையே அங்க பெய்தெடுத்துட்டான் காபத்துள்ளா உள்ளுக்கு கிடைச்ச புல்லை காபத்துள்ள உள்ளுக்கு கிடைச்ச புல் இவர் ஒரு நாள் வந்தார் நபு வந்து சொன்னாங்க யார சூழல்லா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்குது என்ன சரி தாங்க கையெண்ணட்டாங்க சுவால் பண்ணினாங்க கை நிட்டத்து கதவையின் கதவ திறந்திருவான் ஒரு நாளும் யாசகம் கேட்க வேண்டாம் யாசகம் கேட்க வேண்டாம் நான் ஒன்று சொல்றேன் உண்மையை சொல்ல கடவுள் யாசகம் என்றது அரசாங்கத்தின் பைத்து கை நிறதும் யாசகம் தான் யாசகம் என்றது அதுக்கு நான் தகுதி இல்லை அது கெளிஜபன் இல்லை அந்த கட்டகரியில் நான் வாரன் இல்லை நான் என்ன மாற்றி கேட்கிறேன் நானும் அதுக்குரியவந்த யாசகம் இந்த யாசகத்தை கொண்டு அல்லா ஒரு நாளும் ஒரு நாளும் செல்வந்தனாக மாட்டான் யார் யாசகத்தினுடைய கதவை துறப்பானோ அல்ல அவனுக்கு வறுமையின் கதவை திறந்துடுவான் வடவிட்டு பென்ஸ் வாங்கிறானு வடவிட்டு பென்ஷன் வாங்கிக்கிறான் வடவிட்டு இன்றைக்கு ஆரம்பிச்சவங்க வடையில் ஆரம்பிச்சவங்க பெரிய பருப்பு அந்த பருப்பு என்ன மார்க்கெட் வாங்கி அந்த மாறி அதுக்கு நாங்க தான் இன்னைக்கு லீடிங் பருப்பு வியாபாரி பாப்பா வடை பிச்ச வாங்குறவன் ஒரு நாளும் ஒரு நாளும் பணக்கார அவட கலெக்ஷன் பெரிய அமௌண்ட் சொன்னாங்க கலவை தொடர்ந்தா அல்ல அவனுக்கு வருவையின் கலவை தொடர்பான் செஞ்சாங்க சொல்ல போறேன் இந்த கை இதுக்கு பிறகு அல்லாத ஹுக்கு முன்னால் அல்லாம யாருடைய ஹசானாவுக்கு முன்னாலையும் எப்படிப்பட்ட நபீனுடைய காலம் முழுக்க மறுவ திரும்பி வர இல்ல யாருக்கும் கேட்கல ஒட்டகத்தில் போய்கொண்டிருப்பாங்க சாட்ட கீழே முடிந்தாலும் ஒட்டகத்திலிருந்து இறங்கி வந்து எடுப்பாங்க அவர் கொடுத்தாலும் நான் இந்த கையை மாட்டேன் அவ்வகளுடைய காலம் சித்திகரம் ரெண்டு வருஷம் அஞ்சு மாசம் வரது ஆட்சி காலத்தில் பொருட்கள் என்ன செய்யல தெரியாது உமர சொன்னாங்க அவருடைய கணக்கு புள்ளியை கூப்பிட்டு கூப்பிட்டு பங்குட்டு சகாபாக்களை குடும்பம் மற்றவங்க மற்றவங்க முஹாஜினிங்கள் அன்சாரிகள் எல்லாரையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்களை கொண்டு வந்தாங்க அத்தனை பேரையும் ஒரு கட்டகரைஸ் பண்ணி அத்தனை பேருக்கு அத்தனை சாமானியும் பங்குட்டு கொடுத்தாங்க சொன்னாங்க என்ன செய்ய கேட்டின் உமர் ஹத்தாஹி அனுப்பினாங்க அவரை கூட்டிகள் வாங்க அவர் வந்தாரே வந்து சொன்னார என்ன சொத்து இருக்காங்க அவர் சொன்னார் நான் தௌபா செஞ்சிருக்கிறேன் கை அல்லாஹுடைய ஹசானாவுக்கு முன்னாடி அல்லாம யாருடைய ஹசானாவுக்கு முன்னாலே இந்த கையை நீட்ட மாட்டேன் இந்த கை நீட்டப்பட மாட்டாது இந்த கை உழைத்து சம்பாதிக்கும் இந்த கை தேடித்தின் நிமிஷம் இந்த கை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் இந்த கை ஒரு நாளும் யாருக்கிட்டே நீட்டப்பட மாட்டாது அல்ல அப்படி ஆக்கி வைப்பான தௌபா செஞ்சா இதுக்கு பேர் தௌபா நான் முஸ்லிம் வர்றது கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நெஞ்ச புலந்தள அப்படியே நெஞ்ச புலந்தால் காலு வெண்டை வெட்டினால் மூக்க அறுத்தால் அந்த அளவுக்கு அவளுக்கு கோபம் அவளுக்கு நெஞ்ச புலந்த பெண்களுக்கு கோழி அறுக்கா ரத்தத்தை கண்டு அவங்க ரத்தம் காணலா கவரஸ்தான் எப்படி வாப்பா சொன்னாங்க ஈரக் கொலையுப்பான் அவ்வளவு கவலுக்கோ நல்ல பெண்ணாக மாறிவிட்டால் முஸ்லீம் ஆகிவிட்டால் வருகிறேன் அவரையும் கூட்டிக் கொண்டு இந்த பெண்மணி நபீத்த வாரா யார சூழல்லா எனக்கு ஒரு பத்துவா ஒன்று தாங்கோ இன்னொரு ஆச்சரியமான பத்துவா தாய்மார்களே சகோதரிகளே ஆச்சரியமான பத்துவா இது கேட்டாங்க என்ன மாப்பிடிக்கே அவர் ஒரு கஞ்சன் லோபி ஓபிண்டா நப்பி பணம் தாராறு இல்ல செலவுக்குரிய பணத்தை தாராரு இல்ல கொஞ்சம் சளி தாராரு ஆனா அது போதா எங்களை வாழ்க்கை செலவு கஷ்டமாக இருக்குது யார சூழல்லா நீங்க அனுமதி குடிப்பீங்கன்றா என்ன மாப்பிள்ள சேப்பில கைய போட்டு எனக்கு தேவையான நாளாந்த செலவுக்கு தேவையோ அதை மட்டும் உனக்கு எடுத்துக்கொள்ள ஏலும் என்று சொல்லி சல் அல்லாஹோ அலைவசம் பத்துவா கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த பெண் எடுத்தாங்க இப்ப கொஞ்சம் யோசிங்க பாப்போம் கடிமா சொல்றதுக்கு முன்னால முன்னால ஒரு அன்னிய ஆணுடைய நெஞ்ச பொலந்து கையெடுத்துள்ள பெண் தௌபா செஞ்சதுக்கு மாப்பிள்ள சேப்பில போட்டு காசு எடுக்க யாரு அனுமதி வேணும் மார்க்கத்து அனுமதி வேணும் நமீனுடைய அனுமதி இதுக்கு பேர் தௌபா இதுக்கு இன்னும் வேணும் நினைச்சி பார்க்க மாட்டேன் தேவையான தலையங்கம் அதிகமான பேருக்கு நாங்கதே அந்த இதுவரைக்கும் மக்கள் பாவமாக ரியலைஸ் பண்ணவே இல்லை பாவமாக கவுண்ட் பண்ணவே இல்லை பாவமாக பண்ணவே இல்லை அதில் ஒன்று தான் நான் அன்றைக்கு ஞாபகப்படுத்தின எங்களுக்கு மத்தியில் உள்ள கோ கல்ச்சரல் கோ கல்ச்சரல் என்ன கல்ச்சரல் ஆண்களும் பெண்களும் உண்டாக மிக்ஸ் ஆக இருக்கிறது மகரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தெரியாது மகரம் என்ற பழக்கம் இல்ல சுபகல்ல எல்லாரும் ஒன்றுக்கு பிரச்சனையும் இல்லை ஒன்றுக்கு உட்கார்ந்து எப்படி பச்சகம் இது சுத்தம் இந்த பாவத்துக்கு தௌபா செய் மகரம் பேரம்ாவத்துக்குரிய ஒரு தலையங்கம்லால் சிவமஷால அதுதான் அனந்தர சொத்து பங்கு வைக்கிறது வாப்ப மௌத்தாகிட்டாரு வாப்பட சொத்து எப்படி பங்கு வச்சப்படணும் வாப்ப மௌத்தாகிட்டாரே வாப்ப மௌத்தாகிட்டாரே சொத்து வச்சுட்டு பேச்சிக்காரே தாத்தமா கொடுக்க தேவையில்லை எல்லாரும் நகை எல்லாம் கொடுத்து சந்தோஷமான பேச்சுக்குது இந்த கூடல கலாச்சாரம் அப்படித்தான் குரான் மூனே மூணு பாவத்தை தான் சுட்டிக்காட்டு இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க ஒரு முஸ்லிம மனமுருடாக கொலை செய்ய மூணாவது சொன்னாங்க அல்லா குரான் சொல்றான் அனந்தர சொத்து பங்கு வைக்கிற விஷயத்தில் துரோகம் செய்யக்கூடியவங்க அனந்தர சொத்த பங்கு வைக்கிற விஷயத்தை அல்லா சுஹ் நபிக்கு கூட கொடுக்கல அல்லாவே சொல்லி குரான் இப்படித்தான் பங்கு வச்சப்பட வேண்டும் விட்டுவிட்டு போகக்கூடிய பொருள் ஒரு வாப்பா விட்டுவிட்டு சொத்த மட்டுமல்ல மட்டுமல்ல அவர் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் போட்டிருந்தார் காசை மட்டுமல்ல எந்த அளவுக்கு இஸ்லாமிய முரப்பிரகாரம் பிரிக்கப்பட வேண்டும் விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உஸ்மானி பாகிஸ்தானுடைய ஒரு சுப்ரீம் கோர்டு ஜட்ஜாக இருந்தவர் அவருடைய காலத்தில் பாகிஸ்தான் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டே ஆயிரத்தி ஐநூறு பேஜ் நூத்தி ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஜெட்மெண்ட் ஜட்மெண்ட் ஆயிரத்தி ஐநூறு பக்கத்தில் புத்தகமாக இருக்கிறேன் அதாவது அதாவது பதில் கொடுத்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் சொல்றாரு சில குறானுடைய ஆயத்துக்களுக்கு நாங்கள் விளக்கம் புத்தகங்கள் கிடைக்க மாட்டாது உட்கார்ந்து மொழிபெயர்க்கப்பட்டது சமகாலத்தில் இந்த காலத்துக்கு முறையில் விஞ்ஞான பூர்வமாக எழுதப்பட்ட ஒரு கிதாபு அது ஆங்கிலத்தில் முடிவிக்கப்பட்டிருக்கிறேன் இதையடுத்து வாசிங்க தேவையானவங்க அன்பான சகோதரர்களே அவர் சொல்றாரு மௌத்தானதுக்கு அப்துல் சைமத்துல்லாஹி அலிஹி ஒரு ஒரு வைத்தியர் ஆலிமல்ல ஆனா தரீக்கத்துடைய ஷேகாக இருந்தாரே அந்த முஃப்தி சபிசா ரஹமத்துலாஹி அலிஹி இவர்டத்தான் பயத்து செஞ்சிருந்தார்கள் முப்தி சபிசா மௌத்தானதுக்கு பிறகு தலைவர் சொல்றேசா அடக்கிட்டோம் வந்த அந்த மகான் டாக்டர் அப்துல் ஹை மதுரா தங்கிட்ட மகனுடைய தொலைகைக்குப் பிறகு சொன்னாரு சரியான தலைவழியாக இருக்குது எனக்கு என்ன சரி மருந்து கொண்டு வாத்துல நான் நேரே ஓடி போனேன் வாப்படை ஊமுக்கு வாப்ப பாவிச்ச அந்த மருந்து நப்பா இருந்துச்சு இதை கொடுத்தேன் இது வாப்ப பாவிச்ச மருந்து இதை பாவீங்கோன்னு சொல்லி அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே இது அனந்தர சொத்து இது எனக்கு பாவி கேலான்ட இது அனந்த ஒரு இதுக்கு ஒரு வழி கொண்டு இருக்குது அல்ல மைய பொரு அவருக்கு வயசு எழுபது அவர் மௌத்தாக நாற்பது வருஷம் மகன் இருக்கிறார் ஒரு நாற்பது வருஷ மகன் அவருடைய வாப்பாது இவருக்கு வயசு அவருடைய வாப்பது ஆறுல மூத்த நாளைக்கு புகையிடும் குரான் சொல்றது பேச்சில் மையத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் ஆறில் ஒன்று கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அந்த மையத்துடைய வாப்பக்கு பெய்தான் ஆகணும் உங்களுக்கு செல்ல அப்பா கொடுத்தது வாப்ப இது ஒரு மாப்பிள்ள மையத்துக்கு புள்ள இல்ல நாளில் ஒன்றி இருபத்தி அஞ்சு வீதம் பெய்து கல்யாணம் முடிச்சாங்க வாரவழியில மாப்பிள மௌத்தாஹிட்டார் கனடா மாப்பிள்ள எல்லாம் சேர்த்தி வச்சுக்காரு மாஷா கனடாவில் வாங்கி வச்சிக்காரு சிலோனு போனதை கல்யாணம் முடிக்கிறதுக்கு சிலோன்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சாரு எல்லாம் நடந்து முடிஞ்சு சிலோன்ல வச்சு மாப்பிள்ள மொத்த ஆகிட்டாரு உதாரணமா வச்சு உதாரணமா மாப்பிள மொத்த ஆகிட்டாரு பொம்புல கனடாவுக்கு வந்துமில்ல கனடாவை கண்டுமில்ல மாப்பிடு சொ இருபத்தஞ்சு வீரம் அந்த பெண்ணுக்கு பேய்த்துத்தால் ஆகணும் கொடுப்பீங்களா கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா யார் சரி கொடுத்தாத்தான் முக்மீன் கொடுத்தாத்தான் முக்மீன் இதுல மருவத்தான் இருக்குது பொம்புல வாஷா நல்ல வெளுத்தி பொம்புல எல்லாம் இருக்குது மாப்பி நல்ல பொம்பளை நல்ல வெறுந்தி மாஷா கல்யாணம் முடிச்சோம் பொம்புளிட சொத்தில் பெண்ணுக்கு சொத்துல 50% பர்சன்ட் அம்பது வீதம் யாரும் போகும் மாப்பிள்ளை போகணும் இஸ்லாம் என்றது வெறுமனே சும்மா விழுந்தல் முற மார்க்கம் அல்ல தனி தலையங்கம் சொத்துக்கோங்க வளர்ப்பு மகன் சொத்துமாற்ற மாற்றினாரு எல்லாம் சரி ஆனா வளர்ப்பு மகன் சொத்து புகைடுவாங்க சொத்து கொடுத்தாச்சு போட்டு இல்லையே உங்களுக்கு தெரியு கொடுத்தீங்க யாருக்கோ போக வேண்டிய பறிச்சு யாருக்கோ போக வேண்டியது இன்னும் ஒரு தவறு நல்லா இதை சொல்லித்தார்கள் இது நான் எத்தனையோ கேஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உடச்சி கட்டணும் ஊட்ட கட்டோணம் சாரி இப்ப மகன் சம்பாரிச்சு சம்பாரிச்சு சம்பாரிச்சு சம்பாரிச்சு வாப்ப அனுப்புறா காசி கொஞ்சம் யோசிங்க பாப்போம் நாங்க ஏண்ட மகன் சம்பாரிச்சு சம்பாரிச்சு காசு அனுப்புறாரு காசி வருகிறது காசி வருது காசி கைக்கு வந்தா வாப்ப என்ன செய்யணும் பாப்போம் மாப்ப முதலாவது என்ன செய்யணும் என்ன யோசித்த பேங்க்ல போடுவா நீங்க போடுங்களா போக டைம் இல்லையா நடக்கல வாப்பக்கு மகன் அதிகா குடுக்கா பண்ணிக்க வாப்பட முதலாவது பொறுப்பேன்னு தெரியுமா வாப்ப முதலாவது மகன் கேள்விகே கோணம் எந்த டேர்ம்ல இந்த காசு எனக்கு வந்திருக்கு சேமிக்கவா உங்க அக்கௌண்ட்ல போடவா அல்லது எனக்கு ஹதியாவா எனக்கு நன்கொடையா அல்லது இது என்னதுக்கு இந்த ஊட்ட டெவலப் பண்றதுக்கா ஊட்ட டெவலப் பண்றா எந்த பேசிக் டெவலப் அப்படியா இது சும்மா வரக்கூடாது இது இது மகன் லண்டன் குடி போடுற நாள் வாபம் வாப மவுத்தி சொல்லுவார் தம்பிக்காரன் வாப்பிடுவாரு சொல்லுவான் என்ன கட்டி யார் செஞ்ச மிஸ்டேக் இது வாப்பிஸ்டேக் என்ன மிஸ்டேக் இப்படிப்பட்டேன் சொல்றார் செலவழிச்சேன் தம்பி சொல்றாரு சரி காணி வாப்பட உன் ஊட்டி வாப்பாட்ட பொண்டோ உனக்கு யாரு கட்டத்தி வாப்பா முஸ்லிம் எனக்கு காசி வந்து காசி வந்த காசெல்லாம் எனக்குள்ள காசெல்லாம் என்ன டேர்ம் இந்த காசி வந்து மகன் எனக்கு அனுப்பினாரு காசி இந்த ஊட்ட டெவலப் பண்றதுக்கு இந்த மகனுக்கு இந்த ஊட்டல இத்தனை வீதம் சொந்தம் அல்லது காசி அனுப்பினாரு நான் ஊடு கட்டினேன் ஆனா எனக்கு மகன் காசி தந்த டேம் வந்துட்டு காசி கட்டினேன் ஒரு மகனுக்கு வயசு வந்து இருபது ஆகுது எட்டு மூணாவது சரியா இப்ப இருபது வருஷ மகன பாப்பா யாவது வருஷத்துல யார் மூத்து பாப்ப மோத்த ஆகிட்டார் அஞ்சு வருஷத்துல பாப மோத்தாக்குள்ள இதுக்குறன் பிசினைவான இது காரணம் யாரு பாப்பா என்ன செய்வன் கடைக்கு வந்தாரோ அண்ட் நோண்டிக்கோட மகன் என்ன கண்ட்ராக்ட் பேசிக்ல கடைக்குள்ள வார ஷேர் ஹோல்டரா கூலிக்கு வேலை செய்ய வந்தாரா அல்லது அவருக்கு என்ன இருக்குது பாப்பா இது இஸ்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்ல சொல்லுவா இங்குலாத்தான் இந்த பன்னெண்டு இருபதாக ஒரே ஒரு உதாரணம் உண்டு பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ரா பெரிய ப்ராபர்ட்டி ரெண்டே ரெண்டு மகன் வேற யாருமே இல்லை குடும்பத்தில் மனைவி மூத்த ஆகிட்டார் இரண்டாவது மகன் பேசு அவருடைய விருப்பத்துக்கு லண்டன கல்யாணம் முடிச்சாரு லண்டன்ல கல்யாணம் முடிச்சார் கடையாளம் முடிச்சதுமே வாப்பக்கு வந்த ஆத்திரத்தில் வாப்ப என்ன செஞ்சாரு அவருடைய முழு ப்ராப்பர்ட்டியையும் மூத்த மகன் பேர் எட்டார் இரண்டாவது மகனுக்கு என்ன இல்லை 100% ஒன்று ஒன்று வாப்படக்கியாச்சு இவ்வளவுக்கும் கட்ட கவசம் தானேஸ்லாம் எந்த விதமான என்ன செஞ்சா ஜனாதா என்ன செஞ்சேன் நாளைக்கு தம்பி வந்தாரு சொன்ன வாப்பதான் மிஸ்டேக் செஞ்சாரு சேம் மிஸ்டேக் அடிக்கலாம் கண்டி எனக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியில சரியா அறவாசி உண்டத்தான் லாயர்கிட்ட டாக்குமெண்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கோ லாயர்க்கு போயிட்டு சைன் பண்ணிக்கோ இன்னைக்கு நானான் தம்பி புடிக்கிறாங்க இப்ப வாப்ப மிஸ்டேக் செஞ்சாரு நான் மிஸ்டேக் செய்ய மாட்டேன் பங்கு பைத்தல் ஆகும் குடும்பம் கொடுக்கி அவ கூப்பிட்டு மன்னிப்பு கட்டுக்க போகிறோம் தரோனம் தரக்கடை செல்ற அந்த பிள்ளை இந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு பெண்களுடைய நகை விற்று ஹஜ்ஜிக்கும் போறது ஊட்டி வியாபாரம் செய்யறது கூடாது கூடாது சமூகத்தில் இதுக்கு எல்லாம் விழிப்புணர்வு வரணும் தௌபாசிக்குள்ள நாளைக்கு அதுக்கும் தௌபாசிய பாருங்க அதுக்கு தௌபா வாயும் அல்ல நாளைக்கே பண்ணுங்க செஞ்சு கொள்றது எனி டைம் உங்களுக்கு சந்திச்சாம் அல்லா சுபான வச்சு அல்லா சுபானா நம்ம அனைவரையும் கபோசிவான பொருந்திக்கொள்வானாக ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகத்தையும் ஹலால் ஆக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம்ல நசிபாக்குவானாக தேடி ஹலாலோட வாழ்ந்து ஹலாலோட மரணிக்க தொபி உடைமைகள் சொத்துக்கள் அனைத்தையும் ஹலாலாக்கிடுவார்கள் அல்லாஹ் ஹலாத்தை பாதுகாத்திருவாயாக எம் உனக்கு மடையில மூணாவது ஆள் வாசித்தா வாக்கிடாதே அல்ல நேர ரிசுக்கு தந்திரியா அல்லா கேவலப்படுத்திடாதே அல்லா யாருக்கு முன்னாலே கை நீட்ட வச்சிடாதே அல்லா குடும்பத்தையும் அல்லாஹ் பிள்ளைகளையும் ஆக்கிறாதே அல்ல மனை மக்களையும் ஆக்கிரதாதே அல்லா உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் ஆக்கிறாதே அல்ல ஒன்னிடத்தில் கை நட்டக்கூடிய மக்களாக்கிடுவாரே அல்ல எங்கடைய கையை உனக்கு முன்னால் அல்லாம யாருக்கு முன்னாலே வீட்டை வச்சிடாதே அல்லா எல்லா பறவைகளுக்கு ரிது கொடுக்கிறாயே அல்ல மீனுக்கு ரிசு கொடுக்கிறாயா காட்டில் வாழக்கூடிய விஷயத்துக்கு ரிசு கொடுக்கிறாய்லா பொந்தில் உள்ள பாம்புக்கு ரிசு கொடுக்கிறாய் அல்ல எங்களுக்கு ரிசுக்கு தந்திரியா எங்களை யாருக்கு கை நட்டை வச்சிடாத யா ல்லா கேவலப்படுத்திடாதயா கண்ணியமாக வாழ வைப்பாயாக கண்ணியமாக மரணிக்கச் செய்வாயாக நம்ம மனைவருடைய குற்றங்களை மன்னிச்சிடுவாயாக லேலத்துல கதிரி அடைந்த பாக்கத்தை சீமாக்கிடுவாயாக எல்லா லேலத்தில் கதிரி அடைந்த பாக்கத்தை சீமாக்கிடுவாயாக எங்கள பாவங்களை மன்னிப்பாயாக யார் யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டிருப்பார்களோ அந்த பாவத்தை கண்ணுக்கு காட்டிடாதேயா எங்களை கண்ணுக்கு மறைச்சிருவாக மக்களுடைய நலவுகளை காட்டுவாக மக்களுடைய நலவுகளை காட்டுவாயாக குடும்பங்களுக்கு மத்திய ஒத்துமை நசைவாக்கிடுவாரி அல்ல குடும்பங்களுக்கு மத்திய ஒத்துமை நசைபாக்கிடுவார்கள் அல்ல கணவன் மனைவிக்கு மத்திய ஒற்றுமையான வாழ்வி நசைபாக்கிருவாயாக ஒற்றுமையான புரிந்து நசைவாக்கி இருவாயாக எல்லாம் சந்தோஷமான வாழ்வி நசீபாக்கிருவாயாக எந்தெந்த குடும்பங்களில் வயது வந்த பெண்கள் வயது வந்த தகுதியான கணவன் இல்லாமல் தகுதியான கணவன் இல்லாமல் தகுதியான மனைவி இல்லாமல் ஏராளமான வாலிவர்களும் பெண்களும் கற்கிருக்கிறார்கள் யா லா அவருடைய பேரண்ட்ஸ் அவருடைய பெற்றோர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் யாழா உன்னுடைய அடியார்கள் யாழா உன்னுடைய அடியார்கள் யாழ்லா அந்த மக்களுக்கு உதவி செய்யவாயாக அந்த மக்களுக்கு உதவி செய்யவாயாக மக்களுக்கு கருணை காட்டுவதாக மறைமுகமான ஏற்பாடு செய்வாயாக மறைமுகமான ஏற்பாடு செய்வாயாக குடும்பத்தை இந்த குடும்பங்களுக்கு நிம்மதியான வாழ்வின்சீமாக்கிடுவாயாக தகுதியான சோழியை தகுதியான கணவனை தகுதியான மனைவியை உன்னுடைய குதிரத்தை கூட சேர்த்துடுவாரிய அல்லாக்கரை கபூர் செய்வாயாக இந்த சபையில் உள்ள யாரையை வீணாக்கிறதை அல்லா இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறதை அல்லா இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு கூடிய யாரையும் வீணாக்கிறதை அல்லா அனைவருக்கு நல்லதை செய்யக்கூடிய பாக்கி நசீபாக்குவாயாக வரமத்த